அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளியிலிருந்து எஸ் சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு ஆசிரியர் சரசிவி ராமன் ஒருமுறை இளம் மருத்துவர் ஒருவரை சந்தித்து நிறத்தின் தன்மைகளையும் பார்வையின் தன்மைகளையும் பற்றிய தமது மிக நவீனமான ஆராய்ச்சிகளை பற்றியெல்லாம் விரிவாக எடுத்துக் கூறினார் கண் பார்வை தொடர்பான இயற்பியல் அம்சங்களை நான் நன்கு அறிந்து கொண்டு விட்டேன் ஆனால் அதன் உடலியல் தொடர்பான விஷயங்களை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை தயவு செய்து உங்கள் வீட்டு முகவரியை தெரிவியுங்கள் உங்களுக்கு எப்போது நேரம் என்பதையும் கூறினால் இந்த விஷயம் பற்றி தங்களிடம் நேரடியாக கேட்டறிந்து விரும்புகிறேன் என்றார் சர்சிவி ராமன் அந்த மருத்துவர் ஐயா நீங்கள் உத்தரவிட்டால் போதும் உங்களுக்கு வசதியான நேரத்தில் நான் வரைபடங்களுடன் உங்கள் இல்லத்துக்கு வருகிறேன் என்னுடைய தொலைபேசி இதுதான் என்று கூறிக்கொண்டிருக்கும்போதே சர்சிவி ராமன் இடை நண்பரே கற்பவன் நான் எனவே நான் தான் குருவை தேடி வர வேண்டும் என்றார் ஆம் இந்த நிகழ்வு சரசிவிராமனின் ஆசிரியர் மரியாதையை நமக்கு கற்றுத்தருகிறது தொடர்ந்து மாணவனாக இருக்க சம்மதிப்பவர்கள் சிறந்த ஆசிரியர்களாக திகழ முடியும் யாரெல்லாம் அனுபவம் பெற்று இருக்கிறார்களோ தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள்தான் எனவே நமது சிந்தனையில் நமக்கு கற்றுக் ஆசிரியர்களை கற்றுக் ஆசிரியர்களை மதிக்க மதிக்கற்றுக்கொள்வோம் வாழ்வில் மதிப்பு மிக்கவர்களாக வாழ்வோம் நன்றி